வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா எவர் பேச்சையும் கேட்டுக்கொள் ஆனால் சிலரிடமே பேச்சு எவர் துன்பத்தையும் தெரிந்து ஆனால் உன் கருத்தை சொல்லிவிடாதே என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்